என்ன சாதிமாமா ஒரே காடு மலையுமா இருக்கு என்னது பள்ளத்தாக்கு அரக்கு பள்ளத்தாக்கு ஆந்திரா மாநிலத்துல இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில இருந்து நூத்தி பதினாறு கிலோமீட்டர் தொலைல நின்னுகிட்டு இருக்கோம்டா அந்த பக்கம் என்ன இருக்கு ஒடிசா மாநிலத்தோட எல்லை அந்த பக்கம் இருக்கு இப்ப ரெண்டு மாநிலத்துக்கு நடுவில் நம்ம நின்னுகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் என்னமாமா இருக்கு இந்த பக்கம் போனோம்னா அந்த ட்ரெயின்ல ஏறி போனமுன்னா 84 நாலு பாலம் ஐம்பத்தி எட்டு சுரங்கம் இதையெல்லாம் கடந்து நம்ம போகணும் எண்பத்தி நாலு பாலமா அப்பத்தி எட்டு சுரங்கமா சுரங்கத்துக்குள்ள போகுமா ட்ரெயின் ஆமாடா சுரங்கத்துக்குள்ள நுழைஞ்சு நுழைஞ்சி ட்ரெயின் போகும் அது போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் திடீர்னு பார்த்தா இருட்டா இருக்கும் பன்னு திடீர்னு விழிச்ச வரும் மாறி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் போய் பாப்போம் மாமா எனக்கு இருட்டுனா பயம் மாமா வரவா வரவளவா ஒண்ணு நீ ட்ரெயினுக்கு எல்லாம் உட்காந்துருக்க போயிட மாட்டாங்க பாத்துக்கிட்டு வரலாம் சரி கிளம்பலாமா சரி மாமா நம்ம உட்காந்து ஓட்டினா தான் ட்ரெயின் அதிகிறோம் இது புல்லா மழை தாண்டா எங்கே பார்த்தாலும் மலைகள் காடு அருவி இந்த மாதிரி நிறைய இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும் ஜாலியா பாத்துக்கிட்டே வா சரி இந்த பந்த சைடு பத்தியா இதுக்கு பேருதான் சிற்று அருவின்னு பேருங்கப்பா தண்ணி சூப்பரா கொட்டது இந்த அருவியிலதான் வந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பாக்குறதுக்குள்ள ஓடி போச்சு வண்டி ஆமாடா ட்ரெயின் போகும் நீ டக்கு டக்குன்னு பாத்துக்காம திடீர்னு இருட்டா போச்சு ஆமாடா ஆமாடா இந்த சொரங்கம் இதோட நீல வந்து ஒரு கிலோமீட்டர் அதனால ஒரே இருட்டா இருக்கும் இத பத்தியா இருட்டி போச்சு சரி சரி அப்படியே கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துக்க இருட்டுக்குள்ள முடிச்சிருந்தானா கண்ணை முடிக்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கு வளர்ச்சி வந்துடும் பயமா இருக்கு மஞ்சள் கலர்ல செடி இருக்கு இதெல்லாம் என்னமாமா இங்க வந்தாலும் கலர் கலரா செடி வளர்த்து இதெல்லாம் யாரும வளர்த்து வச்சிருக்கா இங்க இந்த பழங்குடி மக்கள் இங்க இருக்கிறாங்கடா அந்த பழங்குடி மக்கள் வந்து அவங்களுடைய விவசாயத்துக்கு வளர்த்து வச்சிருக்க செடிதான் இது எல்லாமே அப்படியா அவங்கதான் எதனா வளர்த்தாங்களா ஆமா அவங்க ரொம்ப விவசாயம்ல ரொம்ப பண்ண மாட்டாங்க அவங்க தேவைக்கோ அதுக்கேத்தி மட்டும் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அவங்க தேவைக்கேத்தவரை என்னமாமா நின்றுச்சு ஆ நின்றுச்சு பேரு அரக்கு பள்ளத்த வந்துட்டோம் இது என்னமாமா பார்க்காம இதுக்கு பேரு பத்மபுரம் தாவரவியல் பூங்கா அப்படின்னு பேரு மூலிகை தாவரங்கள்லாம் இங்க நிறைய வளர்த்திருக்கிறாங்க நம்மள மாதிரி காசு கொடுத்து மாத்திரை மருந்து வாங்கி போட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு வியாதியை வளர்த்துக்கிறது கிடையாது இந்த மூலிகை மருந்தெல்லாம் சாப்பிடுறதுனால இவங்களுக்கு இயற்கையாவே நோய்கள் வரும் நோய்கள் போயிடும் அந்த மாதிரியான இதெல்லாம் அவை பண்ணிக்கிறாங்க இங்க டாக்டர்லாம் கிடையாது அந்த மூலிகைதான் அவளுக்கு மருந்து பேசும் இங்க இருந்தா இருக்கலாம்டா நம்ம இருந்தாம அவங்களுக்கு எடுத்துடுவோம் அவ நல்ல ஊராக இருக்கிறாங்க அப்போ இருக்கட்டும் நம்ம போய் நம்ம வேலைய பார்ப்போம் நமக்குதான் ஏகப்பட்ட வேலை இருக்க ஊரு பக்கம் அதுல போய் பார்ப்போம் இந்த பஸ் இப்ப போற வழியில வியூ பாயிண்ட் சில இடங்கள்ல நிறுத்துவாங்க அங்கெல்லாம் இறங்கி நீ வேற போட்டோ எடுத்துக்காண்டா பழங்குடி மக்களுடைய அருங்காட்சியகம் சரிவா உள்ள போய் பார்ப்போம் பூ கட்டி இருக்காங்க படகு சவாரி எல்லாருக்கு பத்தியா படகு சவாரி போதா போகலாம் ஆனா இப்ப மழை நேரமா இருக்கிறதுனால படகு சவாரி எல்லாம் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க சும்மா அப்படி பாத்துக்கிட்டே போகலாம் இது என்ன மனித மனித உருவங்களை பழங்குடி மக்களுக்கு என்ன ஒரு பழக்கம்னா ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு மனித உருவங்களை வந்து அப்படியே செஞ்சு வச்சிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு பழக்கம் அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது இவங்களுடைய கலாச்சாரம் இவங்க வந்து என்ன மாதிரி திருவிழாவெல்லாம் கொண்டாடுறாங்க அறுவடைகள் எப்ப பண்றாங்க அவங்களுடைய சேமிப்பு மருத்துவம் திருமணம் குழந்தை பிறப்பு அப்புறம் விளையாட்டு அவங்களுடைய கால்நடைகளை என்னென்ன வளர்க்கறாங்க அவங்க சாப்பாடு என்ன எப்படி எல்லாம் வேட்டையாடுறாங்க இது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வளர்க்கக்கூடியது அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த சித்திரங்கள் அந்த ஓவியம்லாம் இருக்கு பத்தியா அந்த ஓவியம் அப்புறம் சென்னி வச்சிருக்க அந்த பொம்மைகள் இது எல்லாமே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாற நமக்கு எடுத்துக்கட்டுறதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க இங்க வந்து பாத்திரம்லாம் என்னென்ன பாத்திரம் எல்லாம் அப்புறம் பொம்மைகள் அப்புறம் என்ன அணிகலன்களை என்னென்ன பயன்படுத்துறாங்க அப்புறம் கருவிகள் இந்த வேட்டைக்கு பயன்படுத்துறது அப்புறம் விவசாயத்துக்கு பயன்படுத்துறது கருவிகள் வச்சிருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் பரவாயில்லையா இந்த அருங்காட்சியகம் இதுவும் நல்லா தான் இருக்குது வெளியில போவோம் இது என்னமாமா வெளியில போய் இப்படி பெரிய ஒரு சிலை பண்ணி வச்சிருக்காங்க நடன சிலை ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நீ போய் நின்னு ஒண்ணு ஒரு போட்டோ எடுக்காம ரெண்டு பேரும் எடுத்துக்குவோம் செல்பிதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டது ஆனாலும் இப்பதான் கட்டின மாதிரி ரொம்ப புதுசா பராமரிச்சிருக்களுடைய ஒரு பெரிய சிறப்பு நல்லா இருக்கு இதே மாமா இந்த பக்கம் வந்து ஒரே காபி மாசமா இருக்கு எங்கேயும் காபி போடுறாங்களோ ஆமாடா இந்த இதுக்கு பேரு தான் காஃபி அருங்காட்சியகம்னு பேரு உனக்குற கருவி எல்லாம் மிஷின்ல இருக்கு பத்தியா இதெல்லாம் கூட உனக்கு வேணும் ஏன் பாக்குறதெல்லாம் வாங்கணும் வாங்கணும் வாங்க கூட பாத்துக்கிட்டு வா நமக்கு எது தேவையான மட்டும் வாங்குவதா ரெண்டு சாக்லேட் வாங்கிக்க ஒரு காஃபியை கூடி போற வெளியே சாக்லேட் போவோம் இந்த பேரு இதுக்கு பேரு தான் காஃபி கேலரி அப்படின்னு பேரு இங்க வந்து போனா விதவிதமான காஃபி எல்லாம் போட்டு வச்சிருக்கா நமக்கு நம்மளே கூட எடுத்து போட்டுக்கலாம்டா இந்த பேரு இந்த பாரு காபி தோல் இந்த ஜீனி இருக்கு இதாங்கிட்டு அந்த நறுமண பொருட்கள்லாம் இருக்கு நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து போட்டு நம்மளே காபி தயாரிச்சு குடிச்சுக்கலாம் ஏன் அவங்களும் போட்டு தர மாட்டாங்களா உனக்கு போனது ரேட் அவங்க போட்டு குடுப்பாங்க உனக்கு வேணும்னா இருக்குமோ கல்யாண கோழி மசாலா அது வந்து ரொம்ப அசைவை பிரியர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு உணவு அது எப்படி பண்றதுன்னா பச்சை மூங்கில் பத்தியா அந்த மூங்கில் கம்புக்கு நடுவுல உப்பு மசாலா இதெல்லாம் சேர்த்து அந்த கோழி இறைச்சிய வச்சு அரை மணி நேரம் அப்படியே நெருப்புல வச்சு வேக வச்சிருவாங்க அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது திறந்தமுன்னா அந்த கோழி மசாலா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா இதுல வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்க மாட்டாங்க கோழி மசாலா கொடுப்பாங்க சரி வாய் தான் பேச்சிக்கிட்டே இருக்கா வாங்க வாங்கி சாப்பிட்டுதான் பாத்துருவோம் வாங்கி கொடுக்க மாமா பாத்தாலேருது சரி சரி வாழி மசாலா வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வகை என்னமாமா ஒரே சவுண்டா இருக்கு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஆமாடா இது வந்து எங்க பழங்குடி மக்களுடைய இசை நடனம் அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது இதுல வந்து இந்த யூஸ் பண்ற பத்தி எதுக்கு பேரும் மத்தளம் எக்காலம் கொம்பு பறை இந்த மாதிரி வாத்தியங்கள்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய இசையை வந்து வெளிப்படுத்துவாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பழங்குடி மக்கள்லாம் வந்து நடனங்கள் ஆடுவாங்க இப்ப கொஞ்ச நேரம் நம்ம மசாலா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா இப்ப கொஞ்ச நேரத்தில் வந்து அதெல்லாம் ஆடுவாங்க அதெல்லாம் நீ பார்க்கலாம் உனக்கு ஆடுன்னு நினைச்சுன்னா உங்களை சேர்ந்து நீ ஆடலாம் ஏன்னா இன்னும் டான்ஸ் ஆடுவியா நமக்கு அதெல்லாம் வராது மாமா இல்ல நமக்கு கேட்கறத விட சரி நமக்கு செயல்பாடெல்லாம் ரொம்ப கம்மி ஆமா நீதான் செயல்படவே மாட்டேன் எல்லாம் வாயிலே ஓட்டிக்கிட்டே அந்த பேர் வந்துட்டு அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அவன்ஸ் ஆடுவாங்க அந்த இதை அந்த கருவி எல்லாம் வச்சு இசையெல்லாம் வச்சு இப்ப கேட்கலாம் அப்படியே அப்பா சூப்பரா ஆடுறாங்க வாங்கறது பரவாயில்ல எப்படி மாமா இப்படியெல்லாம் வளர்ச்சி வளச்சி ஆடுறாங்க அதுதான்டா அவங்களுடைய திறமை அந்த காலத்துல இருந்து அப்படி பரம்பரை பரம்பரையா அந்த இதெல்லாம் போய் வழி வழியா கத்துவ இந்த வயசான காலத்துல என்ன ஆடிகிட்டு நான் பாட்டு விழுந்துருவா நீட்டி போய் ரெண்டு ஆட்டம் போட்டு சரி இருக்க மாமாவ் ஆடிட்டேன் தர சரி வா நேரம் அடுத்தது போய் பாக்கலாம் தப்பா இதுக்கு பேருதான் பொறா குகை அப்படின்னு பேரு அது என்ன மாமா பொறா குகை அதுக்கு பேரு வச்சிருக்கா பொறா குகைன்னு பேரு இது வந்து இத எப்போ இது ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு உனக்கு ஏதாச்சும் ஐடியா தான் சொல்லி இருக்கும் என்னமோ ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் இருக்குமா அதுக்கும் மேலடா ஒரு ஒரு லட்சம் அதுக்கும் மேல ஒரு கோடி அதுக்கும் மேலடா என்னவா சொல்லுங்க மேம் வருஷம் ஏதாச்சும் இது பதினைஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுடா ஏங்கப்பா இதெல்லாம் மனுஷங்க யாரும் உருவாக்கலாம் அதெல்லாம் இயற்கையாவே உருவான ஒரு விஷயம் இந்த கொகை வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறையாவே இருக்கும் கோஸ்தானி நதி அப்படின்னு ஒரு நதி இதுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நதி வந்து ரொம்ப வரும்போது அந்த சுண்ணாம்பு பாறைகளை எல்லாம் அரைச்சு அரைச்சு அப்படியே வந்து ஒரு பெரிய குகையாவே மாத்திருச்சு அந்த நீர்ல வந்து ஹூமிக் கமிலம் அந்த கனிமங்கள் இது எல்லாம் சேர்ந்து அந்த சுண்ணாம்பு பாறையை அரிச்சு அரிச்சிருக்கிற மாதிரிதான் பார்த்தா அங்கே அந்த பாறைகள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கும் சரிவா உள்ள போய் பார்த்தா தான் உனக்கு தெரியும் இது எவ்வளவு சைஸ் பெருசா இருக்கும் போல ஆமாடா இது வந்து நூறு எழுபத்தி அஞ்சு மீட்டர் உயரம் எங்க அப்பா ரொம்ப பெருசா இருக்கும் போலயா அம்மாடா இருக்கக்கூடிய பெரிய குகை இதுதான் இதை யாரும கண்டுபிடிச்சாத இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு பிரிட்டன்ல இருந்து வந்த நிலவியலாளர் வில்லியம் கிங் ஜார்ஜ் அப்படிங்கறத இந்த குகையை கண்டுபிடிச்சாரு இது என்ன மாமா படிப்படியா இருக்கு இந்த படியில தான் இறங்கணுமா ஆமாடா இதுல வந்து எழுநூறு படி இருக்கு எழுநூறு படியில ஏறி இறங்கி உள்ள போய் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் வயசான வயசானவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கமா இருக்கும் அந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் உள்ளவங்க வயசானவங்க யாரும் உள்ள போகாம இருக்கிறது நல்லது அப்படியா இது என்ன உள்ள தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான்டா கோஸ்தானி நதினு சொல்றது இது ஒரு காலத்துல மிகப்பெரிய நதியா ஓடி வந்து இந்த பாறையெல்லாம் உடச்சு இது ஒரு பெரிய குகையா மாத்தினது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருந்த ஆறு இன்னைக்கு பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் வத்தி போய் வெறும் ஓட மாறி கூட ஒரு கால் வயல ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் காலத்தினுடைய கோலம் எல்லாம் மாறிப்போச்சு ஆனா ஒரு காலத்துல அது வந்து ஒரு கோஸ்தானி நதிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆறா ஓடிக்கிட்டு இருந்தது இப்ப குகையோட மேல் பகுதிக்கு போனோம்னா இந்த படியில ஏறி அப்படியே போனீங்கன்னா அந்த குகையோட மேல் பகுதியை போய் பார்க்கலாம் அது மாதிரி இந்த சைடு இருக்கு இந்த படியில எப்படி இறங்கி போனீங்கன்னா அந்த குகையினுடைய அடிப்பகுதியை போய் பார்க்கலாம் நம்ம போக வே கைடு போறாங்க பத்தியா அவங்க கூட போனோம் அவங்களே கூட்டிட்டு போய் அதை பத்திய கதையெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே போகலாம் அந்த குகையில ஓட்டை இருக்க பத்தியா அந்த மேல போற தெரியுதுல இதுல இருந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த வானம் தெரியுதா வானத்தை பார்க்கலாம் ஒரு சில மரங்கள் அங்கே இருந்து பார்த்தா அவனுக்கு தெரியும் அந்த குகையில இருக்கக்கூடிய ஓட்டைகள் வழியா அதுல இருந்து வர்ற வெளிச்சம் அப்புறம் என்ன ஆழத்துக்கு போயிட்டோம்னா அவங்களை போக போய் வெளிச்சம் இருக்காது அங்கேயெல்லாம் வந்து நம்ம லைட் எடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு உள்ள போலேயே ரொட்டா இருக்கும் அந்த அப்புறம் அந்த குகையோட உச்சியில ஒரு லிங்கம் இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கும் இருக்கும் எங்க பார்த்தா எல்லா இடத்துலயும் தண்ணி கசிஞ்சுகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு கசிஞ்சாங்கிட்ட ஓடிடும் அதனாலதான் அந்த இடமே ரொம்ப சில்லுன்றது இந்த கூரையோட மேற்பகுதியில வந்து பாரு சிவன் பார்வதி தாய் குழந்தை அப்புறம் மனித மூளை மாதிரி வருது முதல்ல தாடி வச்சிருக்கிற ஒரு துறவி மாதிரி ஒரு உருவம் இதெல்லாம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது நினைச்சுக்கிட்டு உருவங்கள்லாம் தெரியும் இயற்கையாவே அந்த சுண்ணாம்ப அரிசி அரிச்சு அந்த கோஸ்தானி ஆறு அது வந்து அரிச்சுக்கிட்டே போனதுல இந்த மாதிரி உருவங்கள்லாம் அங்கே உருவாகி இருக்குது இதெல்லாம் யாரும் செதுக்கலையா இதுக்குள்ள வந்து உட்காந்து யாராவது செதுக்கிட்டு இருப்பாங்க எல்லாம் இயற்கையாவே எல்லாம் உருவானது அதனால அதனாலதான் அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு இந்த குகைக்கு இந்த குகைக்கு பேர் என்னமாமா சொன்னியா மரத்து வச்சு சொல்லுங்க இதுக்கு பேரு போரா குகை அப்படின்னு பேரு ஓ ரொம்ப நல்லா இருக்கும போங்க போங்க உள்ள போய்கிட்டே இருக்குது ஆமா எனக்கு பெரிய குகைல அது நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சரி அவ்வளவுதான் இதுல விளம்பா தேச்சு சரி மேல போவோமா சரி வாங்க மாமா வெளியில போகவே மனசு இல்ல இருந்தாலும் போய் தயாரிதா இருக்கும் சரி இப்ப இந்த இரணி ஒண்ணு குடிக்கிறியா இங்க இருக்கிற இளைஞ நல்ல டேஸ்டா இருக்கும் ஆஹ் கொடுக்க மாமா இறணி குளிப்போம் நம்ம ஊர்லதான் எல்லாம் ஓரத்தை போட்டு எல்லா விளையாட்டையும் கொஞ்சம் இயற்கையோட குடிச்சிருக்கோம் குளிப்போம் இடத்தை வாங்கி போட்டோம்னா நம்மள பாப்பா வந்து விவசாயத்தை ஏதாவது வாங்கலாமா இங்கே ஒரு பிட்டு இடம் கூட வாங்க முடியாது ஏமாமா குடுக்க மாட்டாங்களா இந்த பழங்குடி மக்கள் வந்து அவங்க இனத்துல வந்து ரொம்ப ஈடுபாட உள்ளவங்க உனக்கு இங்க ஒரு இடம் வேணும்னா ஒரு ஐடியா இருக்கு என்னமாமா என்ன பண்ணணும் இந்த பழங்குடி இனத்துல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது வந்து இங்க உனக்கு இடம் கொடுப்பா ஓஹோ இது வேற இருக்கா பொண்ணுக்கு இடத்த எழுதி வைக்கிறது இங்க ஒரு பழக்கமா இருக்கு அதனால நீ வெளியா வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க ஒரு பொண்ணு உனக்கு இங்க நிறைய இடம் கொடுப்பா நீ இங்கே இருந்து எல்லாம் பண்ணலாம் அழையா இதுக்குள்ள மனுஷன் உட்காந்துக்கிட்ட குடும்பம் ஏதோ வந்தா போனா தங்கிட்ட இங்கே உட்காந்துக்கிட்ட விவசாயம் பண்ணிக்கிட்டா நம்ம குழப்ப யாரு வாங்குறது நீ என்ன குழப்ப பாக்க போற நீ தான் படிக்கவே மாட்டேங்கிற வெற்றியே சுத்தி திரிகிற உனக்கு என்ன வேலை எங்க கிடைக்க போகுது நம்ம ஊருக்கு போனா ஊருஜிக்கு தேர்ந்தெடுவாங்க ஒழுங்கா இருக்கலாம் இருக்கு இன்னைக்கு இருக்கிற பயில ஊர் அப்படித்தான படிச்சு நல்லா வரணும் பண்ணணும் ஏதாவது ஆர்வம் இருக்கா சரி சரி அந்த கதையில எங்கேயா வேதாது ஆமாடா அவ்வளவுதான்டா இது அரக்கு பள்ளத்தாக்கு பொறா குகை இது ரெண்டையும் இன்னைக்கு பார்த்தாச்சு வந்து ஆந்திராவில இருந்து இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பாத்துருக்கோம் சரியா சரிபாமா நல்லா சூப்பராஜிபா எல்லாம் பாக்குறக்கே ரொம்ப ஆசையா இருக்கு விட்டுட்டு போவோம் மனசு சரி வாங்க கிளம்புவோம் சரிவா இந்த ட்ரெயின் வந்துருச்சு அது எரிக்க அதே மாதிரி அந்த புகைவெளியாவே திரும்பி போவோம் அதே மாதிரி ஜாலியா போகலாம் சரி மாமா வாங்க போவோம்